ஓம் குரு பிரம்ம குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம அன்பர்களே அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது இந்த திருக்குறளிலேயும் திருவள்ளுவர் கடவுளுக்குரிய இலக்கணங்களை கூறி அவரை வழிபடுகின்ற வழிமுறையையும் கூறி அதனால் கிடைக்கும் பயனையும் சொல்லியிருக்கிறார் அறவாழி அந்தணன் என்பது ஆண்டவனுக்கு மற்றொரு இலக்கணம் ஒவ்வொரு இலக்கணத்தையும் நீங்கள் மறவாமல் நினைவிலே வைக்க வேண்டும் அறவாழி அந்தணன் என்று சொன்னால் அறக்கடலாக விளங்குகின்ற வேதாந்தத்திலே ஆராய்ச்சி செய்து சொல்லப்பட்டிருக்கின்ற இறைவன் என்று பொருள் அற என்றால் தர்மம் அறம் என்பதற்கு உங்களுக்கு பொருள் ஏற்கனவே பலமுறை கூறியிருக்கிறேன் நினைவிலே வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஆழி என்றால் கடல் சிலர் இதை சக்கரம் என்றும் சொல்லுவார்கள் இந்த இடத்திலே ஆழி என்பதற்கு கடல் என்று பொருள் கொள்ளுவதே சால பொருந்தும் அறக்கடலாக ஆண்டவன் விளங்குகிறான் தர்ம மூர்த்தி புண்ணிய மூர்த்தி என்றெல்லாம் கடவுளை சொல்லுவது மரபு ஆண்டவன் தர்மசாகரம் அற ஆழி என்பதை சமஸ்கிருதத்திலே சொன்னால் தர்மசாகரம் அவர் புண்ணியக் கடல் இறைவன் அறக்கடலாக புண்ணியக்கடலாக விளங்குகிறான் அந்தணன் என்று சொன்னால் அந்தத்தால் அணவப்படுபவன் அந்தம் என்றால் வேதாந்தம் வேதாந்தத்தில் ஆராய்ச்சி செய்து அறியப்படுகின்றவன் என்று பொருள் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று மாணிக்கவாச்சகர் சொல்லியிருக்கிறார் ஆண்டவன் இறைவன் அறக்கடலாக விளங்குகிறார் நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள் அனைத்திற்கும் பாபங்களுக்கும் பலனை கொடுக்கின்றவர் அவர்தான் புண்ணிய பாபங்களை அறிந்து ஒரு தொழிலாளியின் செயல்பாடுகளை அறிந்து ஒரு முதலாளி எப்படி அவருக்கு பொருளை கொடுக்கிறாரோ அதைப்போல உலக தலைவனாகிய இறைவன் மனித உடலிலே வாழுகிற உயிர்கள் செய்கின்ற செயல்களுக்கு தகுந்த பலரை கொடுக்கிறார் அவர் புண்ணியங்கள் அனைத்தும் ஒருங்கே திரண்டிருப்பவராக நாம் ஆழ்ந்து எண்ணுகிறோம் அந்தணன் என்ற சொல்லுக்கு அந்தத்தால் அணவப்படுபவன் அந்தம் என்றால் வேதாந்தம் வேதங்களின் இறுதி பகுதி அதில் கடவுளை பற்றி நன்கு ஆராய்ச்சி செய்ய பட்டிருக்கிறது ஆகவே அந்தத்தால் அணவப்படுகின்றவன் ஆராய்ந்து உணர்ந்து தெளியப்படுகின்றவன் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்ற மணிவாச்சகருடைய கருத்தை இதிலே நாம் சிந்திக்க முடியும் அவருடைய திருவடிகளை வணங்குதல் தாழ் சேருதல் என்றால் அவரால் அருளி செய்யப்பட்ட அறங்களை நாள்தோறும் நாம் கடைப்பிடித்தல் எண்ணற்ற அறங்கள் அறநூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன அவற்றை நாம் முறையாக கற்க போகிறோம் கற்பவை கற்போம் என்பதல்லவா நம்முடைய கருத்துக்களின் தலைப்பு எனவே அவற்றை நாம் முறையாக கற்க போகிறோம் அறச் இடைவிடாது செய்து கொண்டிருப்பதுதான் அறவாழி அந்தணனுடைய தாழ் சேர்கின்ற வழிபாடாக ஆகும் அதற்கு பயன் என்ன தெரியுமா பிறவாழி நீந்துவது பிறவாழி என்றால் பிற ஆழி பிற என்றால் பொருள் இன்பம் வாழ்க்கையில் நாம் எப்பொழுது பார்த்தாலும் பணம் பணம் என்றும் புலனின்பம் என்றும் ஓயாது அதன் பொருட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆகவே அது கடலாக இருக்கிறது இந்த உலக வாழ்க்கையை நடத்துவதற்கே நமக்கு நேரம் போதவில்லை கடவுளே எங்கே ஆழ்ந்து சிந்திப்பது என்று பலர் கேட்கிறார்கள் ஏனென்றால் அந்த கடலிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அறவாழி அந்தணனை அறச் செயல்களின் மூலம் போற்றி வழிபட்டால் இந்த பொருளையும் இன்பத்தையும் சமாளித்து விடலாம் நீந்தல் என்றால் இங்கே அவற்றை நாம் கையாளலாம் ஆட்சி செய்யலாம் என்று பொருள் ஏனென்றால் பொருளும் இன்பமும் மனித உடலில் வாழும் உயிரின் உள்ளத்தை ஆழ்ந்து தாக்குகிறது இந்த உலக வாழ்க்கையின் தாக்கத்தை வெற்றி கொள்ள வேண்டுமென்றால் அறவாழி அந்தணனை அறச் செயல்களால் போற்றி வழிபடுவது ஒன்றுதான் உண்மையான வழிமுறையாகும் அது எல்லோருக்கும் பயனை தரக்கூடியதாகும் ஆகவே பொருளையும் இன்பத்தையும் வெற்றி கொள்வதற்காக பொருள்கடல் இன்பக்கடல் புலனின்பக் கடல் பொருள்கடல் இவற்றை நாம் கடப்பதற்கு பயன்படும் இந்த குரலிலும் அவர் எதிர்மறையில் சொல்லி இருப்பதை நாம் உடன்பாட்டு முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் வள்ளுவர் ஏன் எதிர்மறையிலே கூறுகிறார் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை காட்டுவதற்கு அறவாழி அந்தணன் தாளைச் சேர்ந்தவரை தவிர மற்றவர்களுக்கு பிற ஆழியை நீந்துவது கடினம் என்கிறார் ஆனால் அதை நாம் உடன்பாட்டு முறையிலே சிந்தித்தோமே ஆனால் அறவாழி அந்தணன் தாழைச் சேர்பவர்களுக்கு மட்டும்தான் பிற ஆழி எனப்படுகின்ற பொருட்கடல் புலனின்பக் கடலை கடக்க முடியும் கடற்பது எளிதாகிவிடும் என்று பொருள் ஆகவே அறவாழி அந்தணனை அறச் செயல்களால் போற்றி வழிபட்டு பொருளையும் இன்பத்தையும் வெற்றி கண்டு இந்த வாழ்க்கையை வெற்றி கொள்வோமாக அறவாழி அந்தணன் அனைவருக்கும் அருள் புரிவான் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹறிவோங்